சம்சார சாகரத்திலே மூழ்கி கிடக்கிறான் அவனை கரையேற்றுவதற்காக இவனுடைய அனஷ்டங்களை தொலைக்கிறான் இஷ்டங்களை கொடுக்கிறான் எப்போ அப்படின்னு இந்த சேத்தனனாலே அவன் பற்றப்பட்ட போது இந்த சேத்தனன் எம்பெருமான பத்திரான் அவன் பத்தின பிறகு எம்பெருமான் இவனுடைய அனஷ்டங்களை தொலைத்து இஷ்டங்களை கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லிருக்கு எம்பெருமான் இப்படி இவன் காரியங்களை பண்றான் அப்படின்னா நாம் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எம்பெருமான் ஒத்தன் இருக்கான் அப்படின்ற அர்த்தத்தை நாம் ஸ்தாபிக்கணும் அதே மாதிரி நான் என்ன சொல்லக்கூடியவனான இந்த ஜீவாத்மா இருக்கமே அப்படி அந்த ஜீவாத்மான் ஒத்தன் இருக்கான் ஸ்தாபிக்கணும் நாம பார்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் அச்சித்துக்கள் அப்படின்னா ஞான வற்றவைகள் எதிரில் பார்க்கக்கூடிய கட்டில் மேஜ நாற்காலி இதுகளெல்லாம் ஞான சூன்யங்களான தத்துவங்கள் இவைகள் கண்ணுக்கு புலனாகின்றன ஆனால் கண்ணுக்கு புலனாகாத நான் என்கிற தத்துவம் இருக்குன்றத நாம் உணர்கிறோம் அதை சேதனா அச்சேதனங்களை கண்ணால் பார்க்குறோம் சேதன தத்துவமான நான் என்கிற தத்துவத்தை உணர்கிறோம் இந்த ரெண்டையும் ஆளக்கூடியவனான ஈஸ்வரன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான்றத நாம் உணரக்கூடிய முடியலை அதனால அந்த ஈஸ்வரன் இருக்கிறான்னு நமக்கு காட்டித் தர்றது எதுன்னு கேட்டால் சாஸ்திரம் அந்த சாஸ்திரம் சொன்ன அர்த்தத்தை உலகத்தில் நாஸ்திகர்கள் இசையமாட்டார்கள் ஆகையினாலே அந்த தத்துவத்தை நாம் ஸ்தாபிக்கணும் சாஸ்திரம் காட்டுறது போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா யுத்தா ததா தேன அமிர்தத்வமேதி அப்படின்னு அந்த உபனத்து சொல்வது போக்தா நாம் தான் ஜீவாத்மா சகல பதார்த்தங்களையும் நாம் அனுபவிக்கிறோம் போக்யம் நம்மாலே அனுபவிக்கப்படக்கூடிய எத்தனையோ பழங்கள் காய்கனிகள் காய்கறிகள் எத்தனையோ மற்ற பதார்த்தங்கள் சந்தனம் புஷ்பம் எத்தனையோ பதார்த்தங்களை நாம் அனுபவிக்கிறோம் அவைகள்லாம் போக்கிய வஸ்துக்கள் அதுக்கப்புறம் இந்த ரெண்டையுமே ஆளக்கூடியவன் ஆறு அப்படின்னு கேட்டால் ஈஸ்வரன் பிரேரயிதா அப்படின்ற அர்த்தத்துல பிரேரித்தான்னு சப்தம் பிரயோகம் பண்றது அந்த சாஸ்திரம் பொண்ணு இந்த மூன்று தத்துவங்களையும் தனித்தனியே அறிந்தான் அறிந்தானேயானால் அந்த பகவானுடைய கடாட்சத்துக்கு அவனுடைய பிரீச்சிக்கு இலக்காக ஆகி இவன் மோக் அடைகிறான் அப்படின்னு அந்த வாக்கியம் சொல்றது அப்ப மோக் அடைகிறான் எதற்காக தேவை அப்படின்னு கேட்டா அதுதான் பரமானந்தம் உலகத்துல நாம் எல்லாரும் சுகிபவேயம் சுக்கி மாபூபம் அப்படின்னு விரும்புறோம் நான் சுக்கியாக இருக்க கடவேன் நான் துக்கியாக இருக்க கடவேன் அல்லேன் என்று நாம் விரும்புறோம் அந்த சுகம் எல்லாருக்கும் பிரம்மா தொடங்கி எறும்பு பரியந்தம் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவையா இருக்கு விரும்பத் துக்கம் என்பது எல்லாருக்கும் வெறுக்கத்தகுந்ததா இருக்கு ஆனால் அந்த சுகத்துக்கான வழி துக்க நிவிற்த்திக்கான வழி இது ரெண்டையும் நாம் தெரிந்து கொள்ளலை அதைத்தான் நமக்கு சாஸ்திரமானது தெரிவிக்கிறது ஆகா அந்த சுகத்தினுடைய எல்லை எது அப்படின்னு கேட்டால் இதுதான் மோட்சம் அப்படின்ற ஒரு ஆனந்தம் முக்திரு மோக்ஷோ மகானந்தா அப்படின்னு நிகண்டு சாமான்யமாக சப்தங்களுடைய அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய நிகண்டு அப்படின்னு பேர் நம்ம அகராஜின்னு சொல்கிறோம் அது சம்ஸ்கிருதத்தில் அந்த நிகண்டுன்னு இருக்கு அந்த நிகண்டு ஆனது முக்தி மோக்ஷம் அப்படின்னா மகா ஆனந்தம் எல்லா ஆனந்தங்களையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் மேலே எல்லாம் இல்லை மேலே ஒரு ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க முடியாதுன்ற அளவுக்கான ஒரு ஆனந்தம் தான் மோக்ஷானந்தம் அப்ப ஆனந்தம் எவனுக்குதான் தேவையில்லை அதனால அந்த மோக்ஷானந்தமானது சேத்தனர்களான சேத்தனர்கள்லாம் அறிவுள்ளவர்கள் அறிவுள்ளவர்களான நமக்கு புருஷார்த்தமா ஆகிறது அந்த மோட்சானந்தம் அதுதான் பர பிரம்மானுபவம் அந்த பிரம்மானுபவம் பிரம்மானந்தம் அதுதான் அந்த பிரம்மம் அவ்வளவு ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிறதுனால தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை சேத்தனர்களான நமக்கு அந்த தன்னை வந்து கிட்ட போது அந்த பிரம்மமானது கொடுக்கறது இந்த அர்த்தங்கள் எல்லாம் ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையில நாம் நினைச்சு கொண்டிருந்தோம்னா அது வந்து உலகத்துல பல பேருக்கு ரசிக்காது ஒரு அர்த்தமானது ஸ்தாபிக்கப்பட்டு விட்டால் அப்ப ரசிக்கிற அளவுக்கு அது ஸ்தாபிக்காமல் நம்பிக்கையினுடைய அடிப்படையில இருக்கிற அதுக்கு ஒரு கெளரவம் ஏற்படாது அதனால முதல்ல கண்ணால தெரியிற வஸ்துவ கண்ணே பார்த்துடுறதுனால ஸ்தாபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அஜித் பதார்த்தங்கள் கண்ணே பார்த்து தெரிஞ்சுக்கிறது அந்த அஜித் பதார்த்தங்களை தாண்டி ஆத்மா அப்படின்னு ஒரு பதார்த்தத்தை சாஸ்திரம் சொல்றது அந்த ஆத்மானு ஒரு பதார்த்தம் இருக்குன்னு நான் முதல்ல ஸ்தாபிக்கணும் அப்புறம் ஆத்மான்ற பதார்த்தம் இருக்குன்னு எப்படி கேட்கலாம் அப்படின்னா அதைத்தான் நமக்கு சாஸ்திரமே காட்டி முதல் ஸ்தாபகன் ஆறு பகவான் கீதாச்சாரியன் அவன்தான் ஆத்மான்னு ஒரு தத்துவம் இருக்குன்னு ஸ்தாபிச்சு அதுக்கு மேலே அர்த்தங்களை காட்டி தேகாதிருக்தமான தத்துவம் ஆத்மா அப்படின்னு பகவான் பகவத்கீதையில பதிமூணாவது அத்தியாயத்தில் சாதிக்கிறான் சரீரம் கவுந்தேய கஷேத்திரமித் எபிஜியது ஏதத் யோவேத்தி தம் பிராகு க்ஷேத்ரஜ இது தத்விதா அப்படின்னு பகவானுடைய திருவாக்கு இந்த கண்ணால் காணப்படக்கூடிய சரீரம் இருக்கு அதற்கு க்ஷேத்திரம்னு வேறு அந்த க்ஷேத்திரமாலு நம்மாலே அறியப்படும் பொருளாக இருக்கு இடம் சரீரம் தேய கஷேத்திரமித்திரம் என்று அதெரிந்தவர்கள் கருதுகிறார்கள் அந்த ஷரீர ஆத்மாக்களுடைய விவேகத்தை உடம்பு கருதுகிறார்கள் அப்படின்னு பகவான் காட்டுறான் இதனால பகவான் என்ன காட்டினான் அப்படின்னு இந்த தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு பேத்தை காட்டி கொடுக்க பிரதானமான இந்த தேகம் என்பது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் அறியப்படும் பொருளாக இருக்கிறது இதை அரிபவன் அவன் ஆத்மா அவன் தான் க்ஷேத்திரன் அரிபவன் தான் ஆத்மா ஆத்மான்ற பேரவான நாஸ்துக்கு நிசையாமல் இருக்கலாம் ஆனால் அப்படி ஒரு தத்துவம் தேகத்தை காட்டலாம் தேகப்பட்டு எல்லாரும் உணர்ந்தத உணர்ந்தே ஆகவணும் ஏன்னா அவனவனுடைய அனுபவத்தில் சித்தம் அதைத்தான் இங்கே பகவான் காட்டி கொடுக்குறாங்க பகவான் நாஞ்சினி ஒத்துக்கோன்னு சொல்லவே இல்லை எப்படி காட்டுறான் அப்படின்னு கேட்டால் நாம உணர்ந்து கொள்ளும்படியாக தர்க்கத்தினாலே காட்டுறான் இந்த ஸ்லோகத்துல இந்த இடத்துல ஏயமான தத்துவம் அறியப்படும் பொருளா இருக்கிற தத்துவம் அதுதான் இருக்கிற தத்துவம் தான் அதை காட்டில விலட்சணனான ஆத்மா அப்போ எம்பெருமானுடைய திருவுள்ள வந்தான் வாசிகாரால் விளக்கறா அப்படின்னா நம்மாலே நான் தத்துவத்தை மனுஷன் கூட வச்சுக்கோங்க அந்த மனுஷனாலே எதிரில் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் இது கட்டில் இது மேஜை இது நாற்காலி இது உன்னோது பதார்த்தம் அப்படின்னு எல்லா பதார்த்தங்களையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்மாலே தெரிந்து கொள்ளப்படக்கூடிய பதார்த்தங்கள் நாம இல்லை அப்படின்றத நாம் தெரிஞ்சுட்டு இருக்க முடியும் இது என்னால் அறியப்படும் பொருள் நான் அறிபவன் என்னால் அறியப்படும் பொருள் நான் அறிபவன் அதே மாதிரி வெளியில இருக்கக்கூடிய பதார்த்தங்களை எப்படி நம்மால அறியப்படும் பொருள் ஆகையினாலே அறிபவனான நாம் அது அண்ணு அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்குமோ அதே மாதிரி என்னால அறியப்படும் பொருளாக இந்த சரீரமானது இருக்கிறது அப்போ இந்த சரீரத்தையும் நான் ஒருத்தன் வேறொருவனாக இருந்து கொண்டு அறிகிறேன் இல்லையோ அதனால அறியப்படும் பொருளான நாற்காலி நான் அல்லேன் அதை போலவே அறியப்படும் பொருளான சரீரமும் அறிபவனான நான் அல்லேன் என்று பெருமாள் இந்த ஸ்லோகத்துல காட்டி கொடுக்குறான் இத சித்திரேச ஆள இன்னும் விஸ்தார ஆக்கிறார் அத புலோகராச்சாரியர் சத்தோத்திரத்துல இன்னும் விவரிச்சார் ஆக அப்படி தேகாத்மா விவேகத்தை அவர்கள் பல படிகளாக காட்டி கொடுக்கிறார் விவேகம்னா வேதம் அந்த தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வேதத்தை நாம் பாக்கிறச்சே ஆச்சாரியர் சாதிக்கிறார் என்ன அப்படின்னு கேட்டா தேகாதிகள் என்னுடைய தேகாதிகள் என்று தோத்துகின்றன அந்த ஆத்மா நான் என்று தோற்றுகிறான் அப்போ தேகத்துல மமதாத்துவ புத்தி வருது நான் இடத்துல அகந்த புத்தி வருது அப்ப தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் மமதாத்துவ அகந்தேதா அப்படின்ற முதல் பேதம் இருக்கு அடுத்தது இந்த தேகம் எப்படி தோத்துறதுன்னா இதம் இது இதுன்னு தோத்துறது அந்த ஆத்மா நான் நான் என்று தோத்துகிறான் அதனால ரெண்டாவது பேதம் இதந்துவ அகந்தேதம் அப்படின்றார் மூணாவது என்ன அப்படின்னு கேட்டா இந்த தேகமானது ஒரு கால் தோற்றுறது மற்ற சமயத்துல தோத்த மாட்டேன்றது தூங்குறச்சே நம்முடைய தேகம் நமக்கு தெரியாது ஆனால் நான் என்கிற ஆத்மா பிடித்திருக்கிற காலத்திலையும் உறங்குற காலத்திலையும் தோற்றிக்கொண்டே இருக்கிறான் நான் நான் என்பது தூக்கத்துல தோத்துறதுன்னா நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம நாம தூங்குறமே கார்த்தால் எழுந்து பார்க்கறச்ச எப்படி நாம் உணர்ந்திருந்தோம் அப்படின்றது கிடையாது அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அதுக்கு சொல்றா ஆச்சாரியா ஸ்ரீபாஷேஸ்ல என்னன்னு கேட்டா ராத்திரி படுத்துக் கொள்ற போது என்னென்ன பதார்த்தங்களை அனுபவிச்சோமோ மறுநாள் காத்தாலே நாம் அத நினைவு கூறுகிறோம் நேற்று இரவு இதை புஜித்தேன் நேற்று இரவு இதை பார்த்தேன் என்ன இன்னைக்கு நினைவு கூறுகிறோமே நடுவுல அந்த ஆத்மாவானவன் நான் என்கிறவன் இந்த நினைவை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கலா நான் என்கிற உணர்பவனான ஒருத்தன் இந்த நடுவில் இருக்கிற இடப்பட்ட காலத்துல தொடர்ந்து அந்த ஞானத்தோடு அவன் இருக்கவில்லையானால் மறுநாள் காரத்தால அந்த நினைவு பதிஞ்சிருக்கோம் அந்த பதிஞ்சிடத்தானே வெளியில கொண்டு வரான் அதனால இவனுக்கு பின்னால என்ன வர முடியாது நினைவே வர முடியாது அதனால அந்த பதிவுகளோட சேர்ந்து அந்த நானவன் அவன் தன்னை காட்டி கொண்டே இருக்கிறான் ஏன் நமக்கு தெரியல தூக்க காலத்துல என்ன தர்மபூத ஜானம்னு அவனிடத்துல ஒரு தர்மம் இருக்குது அந்த குணமானது என்ன பண்ணலன்னு கேட்டால் இந்திரியங்கள் வழியாக வெளியில் புறப்படலை அதனால் நம்மால் அதை தெரிந்து கொள்ள முடியவில்லை அதனால் உறங்கிற காலத்தில் அந்த நான் அது தோற்றம் இருக்குது அதனுடைய நினைவு நமக்கு வராதது காரணம் தர்மபூத ஜானம் சங்குச்சிதமாக இருக்குது அதாவது குறைச்சலாக இருக்குது ரொம்ப சுருங்கி இருக்குது அதான் காரணம் ஆகா தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் பேதம் என்னன்னா ஒரு கால் தோற்றக்கூடியது தேகம் எல்லா காலத்திலையும் தோற்றக்கூடியது ஆத்மா அதுக்கப்புறம் தேகம் எப்படி இருக்கு அநேகமா இருக்கு அநேகம் அர்த்தம் ரெண்டு கைகள் ரெண்டு கால்கள் அதுல பல விரல்கள் அப்படின்னு அநேக அவயவங்களோடைய கூடி தேகம் இருக்கு ஆனா ஆத்மாவானவன் நான் நான் நான் அந்த நான்ல வேதமே கிடையாது அந்த ஏகத்துவம் இருக்கு இந்த ஆத்மாவில அதுக்கப்புறம் தேகம் எப்படி இருக்கு நேயமா இருக்கு ஐந்தாவது பேதம் ஆத்மா ஞாத்தாவா இருக்கா நேயத்துவ ஞாத்திருத்துவேதம் அப்புறம் ஆறாவது பேதம் என்னன்னு கேட்டால் இந்த தேகம் எனக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டா சாதனமா இருக்கு இப்போ இந்த நாற்காலியில நான் உட்கார்ந்து கொள்றேன் இந்த சைக்கிளில் நான் ஒரு சாதனமாக பயன்படுத்தி நான் போக வேண்டிய எடுத்துட்டு போகிறேன் அந்த மாதிரி அதெல்லாம் வெளியில் இருக்கிற சாதனங்கள் இந்த தேகமானது எனக்கு நெருங்கின சாதனம் ஆகா இந்த தேகமானது எனக்கு கரணமாக இருக்கு நான் இந்த கரணத்தை உபயோகப்படுத்தக்கூடிய கர்த்தாவா இருக்கேன் ஆக தேகத்துக்கும் எனக்கும் கரணத்துவ கர்த்தத்துவ பேரம் இருக்கு அதுக்கப்புறம் இந்த தேகமானது எனக்கு போக்கிய வஸ்துவா இந்த தேகத்திலிருந்து நான் எல்லா அனுபவிக்கிறேன் அப்போ நான் போக்தாவா இருக்கேன் போக்கிய பதார்த்தம் வேற இந்த தேகம் எனக்கு நியாமியமாக இருக்கு நியாமியம்னா என்னாலே நியமிக்கப்படக்கூடியதா நீ நடனா அது நடக்கிறது இத உட்காருதுன்னா உட்காடுறது இது எடுதுனா எடுக்கிறது இந்த மாதிரி என்னாலே ஆளப்படக்கூடியதா அது இருக்கு நான் ஆள்பவனாக இருக்கிறேன் இந்த தேகம் இன்னொரு பெரிய பேதம் என்னன்னு ஒரு கால் பிரதிகூலமாயும் வியாதி வந்து இந்த தேகம் ஏன் இருக்குன்னு கூட அதுல ஒரு பிரதிகூலத்த புத்தி வருது ஆனால் ஆத்மாவில் பிரதிகூலத்த புத்தி ஒரு கிடையாது ஆத்மா எப்பவுமே இனிமையான தத்துவமா இருக்கு அப்படி இல்லையே உலகத்துல என்மேலேயே எனக்கு வெறுப்பு வருது அப்படின்னு நினைக்கிறார்களே ஆத்மா பிரதிகூலமா தோத்த அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும் அது எதுனால அப்படின்னு ஆத்மா அனுகூலமா இருக்கிறதுனால வரக்கூடிய நினைவு ஆத்மா அவ்வளவு பிரியங்கரன் அது ஆத்மாவான எனக்கு நான் பண்ண கூ பண்ணிருக்கிற ஒரு செயல்னால இந்த அரிசம் வந்துவிடுத்து அப்படின்றதுனால அந்த செயலை குறித்து பிரதிக்கூலத்தை புத்தி தன்னிடத்துல அனுகூலத்துவ புத்தி இருக்கிறதுனாலதான் அந்த செயல் இல்லாமல் இருந்திருந்தா நான் இவ்வளவு சுற்றியா இருந்திருப்பேனே அப்ப தடுத்துல தன் சுகம் ஒரு காலம் போக கூடாது என்ற எண்ணத்தினால ஏன் போகக்கூடாது தான் அவ்வளவு கிடந்துட்டு இருக்கான் அதனால ஆத்மாவில ஒரு காலம் பிரதிக்கூலத்துவ அந்த ஆத்மா அவ்வளவு இனியவனாக அவனுக்கு இருக்கிறதுனாலதான் தேகத்தை கூட குடித்துக்கொள்றேன் என்ற அளவுக்கு ஒரு தன் புத்திகீனா செயல்படுறான் ஆகா எப்பொழுதும் ஆகா ஒரு ஜானியோ அஜானியோ அவனுடைய அவனாகிற ஆத்மா அவனுக்கு இனிய வஸ்துவாதான் இருக்கு பிரியங்கரமாக தான் இருந்துருக்கு சர்வதா அனுகூலமாக இருக்கிற வஸ்து ஆத்ம ஒரு கால் அனுகூலமாயும் ஒரு கால் பிரதிகூலம் இருக்கிற வஸ்து தேகமாகிற வஸ்து இது ஒன்பதாவது பேதம் அடுத்து பத்தாவது பேதம் இதோட முடியறது என்ன சொல்றேன் இந்த தேகமானது பராக்காருக்கு நான் என்கிற ஆத்மா பிரத்யக்காக இருக்கேன் பராக்கன அர்த்தம் பரஸ்பை பாசமானம் பிறருக்கே தோற்றக்கூடியதா இருக்கு தனக்குத்தானே தேகம் தோற்றிக் கொள்ளாது ஆனால் ஆத்மாவான நான் எனக்கு தோற்றுகிறேன் நான் நான் என்று அந்த தோற்றம் எனக்கே இருக்கிறது ஆகா அந்த பரஸ்பை பாசமானத்துவம் பிறருக்கு தோற்றும் தன்மை அது தேகத்தில் தனக்கு தோற்றும் தன்மை என்னிடத்துல இருக்கு இவ்வளவு வேதங்களாலே தேகம் வேற ஆத்மா வேற என்று இத்தனை அர்த்தங்களும் சாஸ்திரங்கள் சொல்ல அவனவனுக்கு அனுபவ சித்தமான அர்த்தம் அதுதான் இந்த அரசுல முக்கியம் ஏன்னு கேட்டால் சாஸ்திரம் சொன்னதுனால ஒத்துக்க மாட்டேன்னு விடுவான் நீ எழுதி வச்சாஸ்திரத்தை நான் எடுத்துக்கு ஒத்துக்கணும் அதனால என்ன காட்டுறாருன்னு கேட்டா இது இத்தனையும் ஒவ்வொருத்தனுடைய அனுபவத்திலையும் நாஸ்திகனுடைய நாஸ்திகன் உள்பட அவனுடைய அனுபவத்திலும் சித்தம் அந்த பேதங்களாலே என்ன தெரியறது ஏத்த காட்டிலும் வேறுபட்ட ஒரு வஸ்து அந்த நான் என்கிறத தெரியுது அதுக்கு மேல அவனுடைய அனுபவத்திலேயே பார்த்தா தெரியும் ஒவ்வொருத்தனுடைய அனுபவத்திலையும் நாம் சிறு குழந்தையா இருக்கும் அதுக்கப்புறம் வளர்றோம் இன்னும் கொஞ்சம் பெரியவனாக வளர்றோம் இளைஞனா ஆறோம் முதுமையை அடையிறோம் ரொம்ப முதுமையை அடையிறோம் கடைசியில் ஒரு நாள் மரணம் அடைகிறோம் இத்தனையும் நாம்னு சேர்த்து சொல்றோம் ஆனால் நாம்னா இத்தனை மாத்திரங்களும் அந்த தேகத்துல இருக்கு கொஞ்சம் மனசில் நினைச்சி பார்த்தா நம்முடைய சிறு குழந்தை பருவம் அப்புறம் ம கொஞ்சம் குமாரனா ஆன பருவம் அதுக்கப்புறம் இளமை பருவம் இவைகள்ல நான் நான் என்ற தோற்றத்துக்கு இளமை குழந்த பருவம் முதுமை இவைகள்லாம் வருகின்றவா இன்னும் அவனவன் அனுபவத்துல பார்த்தோம்னா அந்த நான்ல அந்த குழந்த பருவம் இளவப்பருவம் முதுகப்பருவம் எதுவுமே கட்டுறது இல்லை அத்தனையும் தேகத்துல இருக்கே தவிர அந்த நான் ஒருவடிப்பட இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை அவனவனே அனுபவத்துல நாம் உணர்ந்து இருக்கும் பாற்றங்களோடு இருக்கை தேகத்தினுடைய தர்மம் மாறாமல் ஒளிவொழிப்பட இருக்கை என்னுடைய தர்மம் அதாவது நான் ஆகிற ஆத்மாவினுடைய தர்மம் அதனால என்ன தெரிய வேண்டியிருக்குன்னு கேட்டால் இப்போ மாறாத தத்துவம் என்று அவனுடைய அனுபவத்துக்கே சித்தமா இருக்கிறதுனால இந்த மாறக்கூடிய தேகத்தையே பார்த்து காலத்தை கழிக்கிறமே மாறாத தத்துவமான சிரமான தத்துவமான எனக்கு நான் நன்மையை தேடிக்கொள்ள போகணும் என்று ஒரு விவேக்கியும் தெரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தம் அதனால அதுக்காகத்தான் எனக்கு எது சுகம் அப்படின்னு ஒருத்தன் தேடணுமே தவிர இந்த தேகத்தோட கூடின எனக்கு சுகம் அப்படின்னு இவன் நினைச்சு அவன் சமிச்சு அல்பங்களான சப்தாதிகளால் ஏற்படுற சுகத்தையே பெருசா நினைச்சு வாழே போக்கிறான் பல பல ஜென்மங்களை நான் என்கிற ஸ்திர வஸ்துவுக்கு சுகத்தை தேடணுமே தவிர அஸ்திர வஸ்துவான தேகத்துக்கு சுகத்தை தேடுறதுல வாழ்க்கையை கழிக்கக்கூடாது இதைத்தான் நமக்கு சாஸ்திரமானது சொல்லித்தருது இதை பெரியாழ்வார் ஆழ்வார்களே இவருக்கு பெரியாழ்வார்னு திருநாமம் ஏன்னு கேட்டால் எம்பெருமானுடைய மங்களாசாசனத்தில் இவருக்கு இருந்த ஊத்தத்தினாலே இவருக்கு பெரியாழ்வார் என்கிற திருநாமத்தை எம்பெருமானே சாத்தலாம் அந்த அன்புடையோர் சாத்தலாம் எல்லா அன்புடையோர்கள அந்த எம்பெருமான ஒருத்தம் தானே விஷ்ணு சித்த இவருக்கு எதனால் திருநாமம் அப்படின்னு கேட்டால் விஷ்ணுவை சித்தத்தில் உடையவர்னு மட்டும் அர்த்தம் இல்லை விஷ்ணு இவரை சித்தத்தில் கொண்டிருக்கான் அதனால அவ்வளவு பிரியங்கரர் இவர் அதனால் ஞானீத்து ஆத்மெவ மேமதம் அப்படின்னு எங்கெதுவான் கொண்டாடுறான் அப்படிப்பட்ட ஜானி ஞானியானவன் எனக்கு தாரகன் அந்த இடத்துல ஞானீத்து ஆத்மெய்வ மேமதம் அப்படின்ற கீதா ஸ்லோகத்துக்கு தாத்பரிய சந்திரிகையில் அதாவது கீதா பாஷ்யத்துக்கு தாத்ரய சந்திரிகை தேசிகனோடது அதில் வேதாந்தாச்சாரியர் தேசிகன் சாதிக்கிறார் என்னன்னு கேட்டால் உபனிஷத் சித்தாந்தத்து யதாததாவா பபத்து அயந்தூ கிருஷ்ட சித்தாந்தா அப்படின்ற உபனிஷத்திரைய சித்தாந்தம் ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் பகவான் தாரகன் என்ன உபனெடுத்து சொல்றது எஸ் சி ஆத்மா சரீரம் அப்படின்னு உபனெடுத்து சொல்றது ஆனால் பகவான் கிருஷ்ணன் அப்படின்னு கேட்டா ஞானி து ஆத்மைய மேமதம் ஞானியானவன் எனக்கு தாரகன் ஆத்மான தாரகன் அர்த்தம் பகவான் எனக்கு தாரகனா யார நினைச்சிருக்கான் ஞானிய நினைச்சிருக்கான் அப்படிப்பட்ட ஞானி பெரியாழ்வார் அவருடைய வைபவத்துல இந்த ஆத்மாவானவன் நிச்சய சுகத்தை தேட ஒரு அர்த்தமானது காட்ட எப்ப வந்து பெரியாழ்வார் பாண்டிய ராஜாவினுடைய சபையில பரதத்துவ நிர்ணயம் பண்ண வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது அப்படின்னு கேட்டால் அவர் இருக்கிற காலத்துல அவருக்கு விஷ்ணு சித்தர் திருநாமும் அவர் இருக்கிற ஆள் அவர் இருக்கிற காலத்துல அந்த ராஜாவானவன் ராஜ்யத்தை தர்மம் ரீதியில பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ராத்திரி காலங்கள்ல நகர வருவான் அந்த நகர சோதனம் வந்துட்டு இருக்கிறச்சுல ல்லாம் சௌக்கியமா வாழறாளா அப்படின்னு பார்த்துட்டு வருவான் அந்த மாதிரி அந்த பாண்டிய தேச ராஜா வல்லபதேவன் அந்த நகர்வனம் அவன் கருப்பொடுத்துவான் ஜனங்கள் அந்த பரிசோதனை பண்றதை தெரிஞ்சுடக் அவன் சாமான்ய வேஷத்துல ராஜான்னு தெரிந்து கொள்ள முடியாத மாறு அப்படி வர்ற போது ஒரு வீட்டு தென்னையில ஒரு பிராமணன் படுத்து உறங்கின்றிருக்கான் அவன் அப்ப இது தேசாந்தரங்களில் சஞ்சரிக்கக்கூடியவன் தீர்த்து யாத்திரையா பல இடங்களுக்கு போகக்கூடியவன் அவனிடத்துல ராஜாவானவன் எழுப்பி கேட்குறான் நீ யாரு எங்கிருந்து வந்த அப்படின்னு சொல்லி இல்லை நான் இந்த ஊரை சேர்ந்தவன் பல தேசங்கள்லேயும் அந்த தீர்த்தாடனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் தீர்த்தங்களில் சீராடி நான் புண்ணியங்களை சம்பாதிச்சு கொண்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்றான் ஓஹோ அப்ப நீ வித்வானா கிஞ்சி வித்வானா அதுக்கு தீர்ப்ப உனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்லோகத்தை சொல்லு அப்படின்னு ராஜா கேட்கறான் அப்போ அந்த பிராமணன் சொல்றான் பருஷார்த்த மஷ்டவ் பிரயத்தேத மாசான் நிஷார்த்த மர்தம் நவேன பரத்ரஹேதோஹோ இகஜன்மனாச்ச அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை அவன் சொல்றான் அதுக்கு அன்ன என்ன அர்த்தம்னு கேட்டா பருஷா காலம் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை என்ன நாலு இந்த நாலு மாதங்களில் ஒருத்தன் வெளியில் செஞ்சரிக்க முடியாது அந்த நாளில் மழை பலமாக அடிக்கும் அதனால் மற்ற எட்டு மாதங்கள் வழக்காலம் இல்லாத காலம் அந்த எட்டு மாதங்களில் இந்த நாலு மாதத்துக்கான ஆகாரத்தை சேர்த்து வைத்து கொள்ளணும் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அந்த மாதிரி அதனால தான் இந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் சாத்துர் விரதம்னு வேறு அந்த ஆவணி மாதம் தொடங்கி கார்த்திகை மாச பரியந்தம் நாலு மாசங்கள் மழைக்காலமாகினாலே அவர்கள் அஹிம்சா பரர்கள் அந்த காலத்தில் கீழே புழு நிறைய வெளியில் சஞ்சரிச்சதுன்னா இது தெரியாதுன்றதுக்காக என்ன பண்ணுவா மழை பெஞ்சு ஊஞ்சிருக்கும் அப்போ என்ன பண்ணும் வயல் வரப்புகள்லையோ மற்ற ஸ்தலங்கள்லையோ மழை கொஞ்சம் நின்றுக்கிற காலத்தில் பூச்சிகள்லாம் வெளியில் படப்படும் நம்ம அறியாமல் கால் விதித்துடுவோம் அப்படின்றதுக்காக இவர்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரமானது நியமித்திருக்கிறது அதே மாதிரி பகவான் ராமபிரான் இந்த வாலியை வதம் பண்ணின பிறகு இந்த சுக்ரீவனுடைய ஒரு உதவியினாலே பிராட்டியை தேடணும் சீதா பிராட்டிய அந்த பிராட்டியை தேடுறதுக்கு முன்னால் மழைக்காலம் வந்து விட்டபடினால நீ நாலு மாதம் நீ தேட வாண்டாம் நாலு மாதம் முடிந்த பிறகு தேட ஆரம்பிக்கா போகிறோம்னு பகவான் சொல்லி இதே மாதிரி பாகவதத்தில் ஒரு சரித்திரம் வருது நாரத மகர்ஷியினுடைய பூர்வ விற்தாந்தம் அதுலேயும் இந்த நாலு மாத காலத்தை சொல்கிறார் அந்த நாரத மகர்ஷி பூர்வ ஜென்மத்தில் தான் எப்படி இருந்தேன் அப்படின்றத வேதவியாசருக்கு அவர் சொல்கிறார் அப்படி சொல்கிற காலத்தில் இதுக்கு முன் கல்பத்தில் நான் ஒரு வேலக்காரியினுடைய பிள்ளையாக பிறந்திருந்தேன் இப்பொழுது நடக்கிற கல்பத்துக்கு ஸ்வேதவராக கல்பம்னு பேர் இது அதற்கு முன் கல்பத்துக்கு பாத்தும கல்பம்னு பேர் அதுக்கு முன் கல்பத்துக்கு பிராம கல்பம்னு பேர் இப்படி கல்பங்கள் அப்படின்றது பிரம்மாவுக்கு ஒரே ஒரு நாள் இப்போ இருக்கிற பிரம்மாவுக்கு ஐம்பத் ஐம்பது வயசு முடிஞ்சுடிச்சோம் ஐம்பத்தோராவது வயசு தொடக்கத்தில் மூணாவது நாள் நடந்துன்றிருக்கு அதில் தான் இந்த ஸ்வேதவராக கல்பம் அதில் நாம் இருந்துருக்கோம் அப்போ அந்த நாரத மகரிஷி இந்த ஸ்வேதவராக கல்பத்தில் இருக்கிறவர் என்ன சொல்கிறார்னா இதுக்கு முன் கல்பத்தில் தான் நான் ஒரு பிறவையை அடைஞ்சிருந்தேன் ஏன்னா இந்த கல்பத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து தேவ ரிஷி ஆயிட்டேன் அப்போ அந்த பூர்வ ஜென்ம விறத்தாந்தத்தை சொல்றார் பகவானுடைய ஒரு நாம வைபவத்தினால எப்படிப்பட்ட ஒரு திறவியனை கிடைச்சிருக்குன்றக்காக சொல்றாரு அப்போ ஏன்னா வேதவியாசரானவர் மகாபாரதம் என்ற பெரிய இதிகாசத்தை எழுதிட்டு ரொம்ப சோகத்தோட உட்காண்டிருந்தார் அப்போ நாரத மகர்ஷி வர்றார் நாரதர் எல்லா இடத்துலையுமே அவர் ஞானத்தை கொடுக்கிறவர் நாரம் ததாதி நாரதஹா வால்மீகி சோகப்பட்டிருக்கிறச்சியும் அவரிடத்துல வந்தவர் நாரத மகர்ஷி வேதவியாச ஸ்லோகப்பட்டு கிடக்கிறச்சையும் அவரடத்துல வந்தவர் நாரத மகர்ஷி இப்போ அவர் சொல்றார் உலகத்துல ஒரு ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகம் கவனம் பண்ணிவிட்டான்னா தன்னை பெரிய மகாவித்வான நினைச்சுண்டு எவ்வளவோ சந்தோஷத்துல இருக்கான் நீர் லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஸ்லோகம் தபாத லட்ச கிரந்தம் பண்ணிட்டு எப்படி இப்படி ஒரு வருத்தத்தோட இருக்கிறீர் நீர் எப்படி அப்படின்னு அவன் கேக் அவர் கேக்குறார் அவரும் சொல்றார் வேதவியாச மகர்ஷி நாம் பண்ற குரு சிசு ரூஷைக்கு ஒருவிதமான பங்கமும் இல்லை நான் அக்னிகாரியங்களை குறவில்லாம நடத்துறேன் தேவதா பூஜை தேவதா பூஜைனா தேவதா சாரோபவனான பகவத் பூஜை அந்த பகவானுடைய திருவாராதனத்திலே எந்த குறவும் இல்லை இப்படி நான் எல்லாத்தையும் வைதிக கர்மங்களையெல்லாம் அப்படியே பிரதிபதோக்த கிரமத்துல பிரதிபதோக்த கிரமம்னாக்கா சாஸ்திரோக்தமான கிரமம் அப்படியே குறவில்லாம நான் நடத்துறேன் அப்படி இருந்தும் கூட நான் எப்படி இப்படி சோகப்படுறேன் எனக்கே தெரியல ஆனால் திரிகாலத்தையும் உறந்தவராய் திருலோகத்தினை சஞ்சரித்து சகல பூதங்களுடைய கிருதயத்தில் இருக்கிறதையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மகாத்மாவான தேவரீர் என்னுடைய சோகத்துக்கு காரணத்தை சொல்லணும் அப்படின்னு வேதவியாச மகர்ஷி நாரத ரட்டத்துல பிரார்த்திக்கிறார் அப்போ நாரத மகர்ஷி சொல்றார் இந்த ஹம்ச காகம் என்ற பக்ஷிக்கு வித்தியாசத்தை சொல்றார் எச்ச நிலையில கிடக்கக்கூடிய அன்னமா இருந்தாலும் கூட அந்த காகமானது அதை புஜிக்கும் ஆனால் ஹம்சப்சியானது பாலும் ஜலமும் இருந்தாலும் கூட அந்த ஜலத்தை நீக்கி பால மட்டும் oui. புஜிக்கிற அப்படிப்பட்ட சாரகிராகி அந்த மாதிரி ஹம்சபக்ஷிகளை போன்றவர்கள் விரக்தர்களான மூச்சுக்கள் அதனாலதான் வாழ்க்கலாம் பரமஹம்சர்கள்னு பேர் சன்னியாசிகளுக்கெல்லாம் அதனால ஹம்சபக்ஷிய போன சாரகிராகிகள் அந்த சாரகிராகிகள் எச்சிலையில கடக்கக்கூடிய அன்னத்தை போய் அவர்கள் புஜிப்பவர்களா அந்த மாதிரி ஆயிடுத்து உம்முடைய காத்தியமானதுன்னு இப்படி சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தத்தில் சொல்றாரு மகாபாரதத்தை என்ன நினைச்சு இருக்காது என்னே ஹாஸ்தி நெசத் அப்படின்னு மகாபாரதத்தினுடைய பெருமை தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் என்ற நாலு புருஷார்த்தங்கள் அவைகளுக்கான சாதனங்கள் அந்த சாதனங்களுக்கான அதர்க்கும் பூர்வபாவிபாதிகளான உபகரணங்கள் எல்லாவத்தையும் பரிபூர்ணமா சொல்லக்கூடியது பஞ்சம வேதம் என்று கொண்டாடப்படக்கூடிய உன்னுடைய மகாபாரதம் அவ்வளவு பூர்த்திய உடைய இந்த சாஸ்திரத்தை பண்ணியும் கூட உமக்கு வந்து மனசுக்கு வருத்தம் போகல அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீர் எப்படி ஆரம்பித்தீர் நாராயண கதாபிமாம் என்று ஆரம்பித்தீர் நாராயண கதா அப்படின்னு சொல்லி பிரதிஜை பண்ணினீர் ஆனால் என்ன பண்ணினீர்ன்னா பல ராஜாக்களுடைய உற்பத்தி கங்கா காங்கேயாதிகளுடைய உற்பத்தி பூசல் பல ராஜாக்களுடைய பூசல் அவளுடைய மத்த விறத்தாந்தங்கள் தேவதாந்திர வர்ணனம் இப்படி இதுகளில் பறந்து போச்சு பகவத்கதை குறைஞ்சு போடுது அப்ப என்ன கேட்டா அங்க சாரமான சில சில பாகங்கள் தான் ஒரு யக்ஷபிரஷ்னம் ஒரு விதுர நீதி பிரசரநாமத்தியாயம் ஒரு பகவத்கீதை என்ன பகவதன் சொல்லக்கூடிய இடங்கள் சுருங்கி போயிடுது ஆனால் நிறைய பூசல் பட்டோலையா பெருத்து போயிடுது அதனால உண்முடைய காவ்யமானது எப்படி போயிடுச்சு அப்படின்னு கேட்டால் இந்த குப்பையும் கூலமா கடந்ததுன்னா அதுல நெல் மணிகளை பொறுக்கி எடுக்க வேண்டும் இருக்கிறபடியாக இதுல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் இவ்வளவு நடுவுல இவ்வளவு அசாரங்கள் நடுவுல சில சாரங்களை தேடி எடுக்க வேண்டும்படி ஆயிடுச்சு அப்போ அது எச்சிலையில கிடக்கக்கூடிய அன்னம் மாதிரி தானே அது அதனால பரமஹம்சர்களான முமுட்சுக்களுக்கு இது போக்கியமா இல்லை அவருடைய போக்கியத்துக்கு விஷயமாகாமல் போயிடுச்சோ இல்லையோ அதனால பகவதம் குறைஞ்சு போயிடுச்சோ இல்லையோ அதனால தான் உங்களுடைய காவியத்துக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கல அதனால இவ்வளோ பெரிய காவியத்தை பண்ணி உனக்கு மனசாந்தி ஏற்படலை அதனால அவர் சொல்கிறார் அப்போ சௌரி கதா ஆலாபத்தினால நீ வாக்கை சுத்தி பண்ணி கொள்ள அவர் சொல்கிறார் அதே மாதிரி சௌரி கதா ஆலாபேன மமவாஜம் புனிமலைன்னு அவரே சொல்கிறார் பகவானுடைய சரித்திரத்தை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு காவியத்தை ஏற்றி என்னுடைய வாக்கை சுத்தி பண்ணி கொள்றேன்னு பகவானுடைய சரித்திர சொல்லக்கூடிய பாகவதம் என்ற புராணத்தை பின்னால் பாடி அவர் தன்னுடைய வாக்க சுத்தி பண்ணிட்டார் ஆச்சாரியத்தில் சொல்லச்ச இவர் ஸ்பஷ்டமாக சொல்கிறார் வேதவியாசர் வால்மீகி அப்படி சொல்லலைன்னாலும் கூட தன் வாக்க பகவண்ணாம சங்கீர்த்தனத்தால் அவரும் சுத்தி பண்ணி கொண்டிருக்க போகணும் ஏன்னா அவரும் கங்கா காங்கேய உற்பத்திகளெல்லாம் அவரும் சொல்கிறார் அப்படின்னு காங்கேய உற்பத்தி அவர் சொல்கிறார் அதனால கங்கோத்பத்தி அவர் சொல்றார் இவர் கங்கேயரான பீஷ்போற்பத்திய இவர் சொல்றார் ஆர்டர் கேட்டால் இங்கே மகாபாரதத்துல வியாசர் சொல்றார் அதனால இப்படி அந்த மகர்ஷிகளுடைய வாக்குக்கெல்லாம் இப்படி குத்தம் வருது அப்போ பகவானுடைய சரித்திரத்தை மட்டுமே பேசுறதுல இருக்கிற லாபத்தை அப்ப நாரத மகரிஷி சொல்றார் நாம நிறைய பேச வேண்டாம் ஆனா பேசுற வார்த்தை பகவானுடைய வார்த்தையாவே இருக்கிறோம் அந்ந தமை வைக்கம் ஜானதா அந்நாவாச்சோ விமுஞ்சதா அப்படின்னு உபனிஷத்து சொல்றது அவன் ஒருவனை மட்டுமே பற்றி அறிவைக்கொள் மற்ற வார்த்தைகளை விடு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் தன்னுடைய விற்தாந்தத்தை சொல்கிறார் அதனால அந்த விற்த்தாந்தத்தை கேட்டு நான் ஒரு நாலு ஸ்லோகத்தில் பகவானுடைய வைபவத்தை சொல்கிறேன் அதை கேட்டு இந்த பகவத புராணத்தை கொண்டு வந்து பகவதரித்திரத்தை ஸ்லோகங்களை சொல்கிறார் அதுக்கு பூர்வ தன் விற்த்தாந்தத்தை சொல்கிறார் அப்போ இதுக்கு முன் கல்வத்தில் அவர் ஒரு ஸ்திரீயனுடைய பிள்ளையா பிறந்திருக்கார் தகப்பனார் மரணம் அடைஞ்சிட்டார் இவருக்கு அஞ்சு வயசு இவரை காப்பாத்துறதுக்காக அவ அம்மா ஒரு இடத்துல ஒரு பிராமணருடைய கிரகத்துல வேலை செய்கிறார் அதுக்கு மேலே பல இடங்கள்ல வேலை செய்யணும் கொஞ்சம் குழந்தைக்கு பணமாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தினால நிறைய இடங்கள்ல வேலை செய்ய ஆரம்பிக்கிறார் அப்போ ஒரு மழைக்காலம் வர்றது இவள் யார் இடத்துல எந்த பிராமணர் கிரகத்துல வேலை செய்கிறாளோ அந்த பிராமண கிரகத்தை தேடி சில சன்னியாசிகள்லாம் வர அதான் சாதுர் மாசிய விரதத்தை அனுப்பிக்கிறதுக்காக அந்த பிராமண கிரகத்துல வந்து தங்குறா அப்போ ஒரு சந்யாசி ஒரே ஒரு நாழிகை பொழுது ஒரு கிரகஸ்தனுடைய இதுல அகத்துல இருந்தான்னாலும் கூட அவனுக்கு ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணின புண்ணியம் வருது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அப்போ நாலு மாச காலங்கள் பல சன்னியாசிகளை ஒரு கிரகஸ்தன் தன்னுடைய கிரகத்துல வைத்து அதி சத்காரம் பண்ணுவனே ஆனால் இப்படி அந்த சன்னியாசிகளை ஆதரித்து அந்த கிரகஸ்தரானவர் அவர்களை சத்காரம் பண்ணிட்டு இருக்கார் அவர்களுக்கு சத்காரம் பண்றதுக்காக வேண்டிய பணிவிடங்களை பண்றதுக்கு இந்த மாத்திராவை இவருடைய மாத்திராவை நியமிச்சிருக்க அவளும் போய் அவளுடைய கிரகங்கள் அவள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் சுத்தி பண்ணி அவளுக்கு பூஜைகளுக்கு வேணுங்கிற பதார்த்தங்கள் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்றா இவ அந்த குப்பங்கள் பழங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கிறா எல்லாம் பண்றா அவருடைய கட்டளையினால அப்போ இந்த சின்ன குழந்தையான ஐந்து வயசு யான நாரதனுடைய பூர்வ ஜென்ம பெயர் சொல்லலை வியாசரந்த இடத்துல அதனால அவர் அந்த சன்னியாசிகளோடையே இருந்துருப்பார் அப்போ அவருக்கு விளையாட்டுல அவரை போன்ற குழந்தைகள்லாம் விளையாடுற காலத்துல விளையாட்டுல மனசே போகாது இவர் என்ன பண்ணுவார்னா எப்பொழுதும் சன்னியாட இருப்பார் அந்த சன்னியாசிகள் பகவான திருவாராதன பண்ணுவர்கள் மத்தர் காலத்துல தியானம் பண்ணுவார்கள் தியானம் ஒழிந்த காலத்துல அவர்கள் என்ன செய்வார்கள் நிச்சயமான உட்காரம் பண்ணுவ நிச்சயகர்மான உத்தானம் ஒழுந்து ஓரளவு அந்த ஓய்வா இருக்கிறச்ச குழந்தை பார்த்துட்டே இருக்கு அந்த இடத்த விட்டே நகராது இதன் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆனுகூல புத்தி ஆபிமுக்கியத்தை பகவத் ஆபிமுக்கியத்தை பார்த்து அவர்கள் இறங்கி என்ன சொல்றாருன்னா பகவானுடைய சரித்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார் ஓய்வு காலத்துல ராத்திரி காலத்துல அதை அந்த குழந்தையானவர் கேட்டுட்டே வந்துட்டு இருக்கார் அப்படி கேட்டு கேட்டு கேட்டு பகவானிடத்துல அன்பு நிறைய பெருகி பொறுத்தவருக்கு அப்போ அவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டால் ஒரு காலத்து ஒரு சமயத்துல அந்த சன்னியாசிகள் இவரிடத்துல ஒரு இறக்கத்தினால பகவான சாட்சாக்கரிக்க கூடிய ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்றார் அதுக்கப்புறம் இவரும் மனசுல இருக்கார் ஆனா பிரயோகம் பண்ணலை அதுக்கப்புறம் என்ன ஆறுன்னு கேட்டா நாலு மாசம் முடிஞ்சு போவது அந்த சன்னியாசிகள்லாம் சாதுர் மாச விரதத்திரம் முடிச்சுருந்து களைவி போடுற இங்கேயே இருந்துட்டு இருக்கார் அந்த சன்னியாசிகளையே நினைச்சிருந்துருக்கார் இப்படிப்பட்ட பாகவதர்கள் பகவானை காட்டி கொடுத்தாலே இவர்களுடைய சகவாசம் நமக்கு சீக்கிரம் உட்படுத்த வருத்தத்தோட இருந்துட்டு இருக்காரு அதுக்கு பிறகு கொஞ்ச காலம் கழிச்சு இவருடைய தாயாரானவள் நிறைய பணம் சேர்க்கணுன்ற ஆசையில நெடுந்தொலைவில் ஒரு இடத்த வேலைக்கு ஒத்துக்கிறார் அப்போ அதுக்காக சீக்கிரம் எழுந்து போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுறது காலங்கார்த்தார எழுந்து ஒரு மூணு மணி வாக்கில் எழுந்து அந்த இடத்துல போய் வேலையை முடிச்சு திருப்பி இங்கே வரணும் அப்படி போகிறச்சே ஒரு காட்டு வழி அந்த காட்டு வழியில் ஒரு நாள் போயிட்டு இருக்கிறச்சே ஒரு பாம்பு அவளை திருண்டுடுத்தும் கடிச்சுடுத்து அங்கே ஆறும் கிடையாது அதனால பாம்பு விஷம் ஏறி அங்கேயே நடுவழியில் மரணம் அடைஞ்சாள் அதற்கு பிறகு அது வழியாக போறச்சே ஐயோ நம்ம ஊர் பெண் இப்படி மரணம் அடைஞ்சிருக்காளேன்னு அப்புறம் அவளை தூக்கிட்டு வந்து இங்கே நாரதரோட நாரதருடைய பூர்வஜன் அந்த குழந்தை அதை காட்டுறா அந்த குழந்தையை வச்சு அவளுக்கு சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறா அந்த பிராமணர் பண்ணி வைக்கிறார் அது முடிஞ்சுது அப்போ வேதவியாசர் கேட்குற இப்படி தாயார் போயிட்டாலே அஞ்சே வயசாச்சு அவனுக்கு வருத்தப்பட்டிருவோன்னு கேட்டார் அவர் சொன்னார் நான் வருத்தமே படல எனக்கு இருந்த ஒரே பந்தமும் எனக்கு நீங்கித்து நான் சந்தோஷத்தை அடைந்தேன் அப்படின்ன அப்போ ஏன்னா இந்த சன்னியாசிகளாலே உபதேசிக்க பெற்றவராய் மகா அடைஞ்சிருக்கார் அவர் அந்த பிராமணர் இடத்துல சொல்லுண்டு எனக்கு லோக வாழ்க்கையில் விருப்பம் நான் வடக்கு நோக்கி போகிறேன் அப்படின்னு கடம்பி நேராக போயிட்டே இருக்க அப்போ போயிட்டே இருக்கிறச்சே பல குளங்கள் பல நதிகள் பல ஏரிகள் பல மலைகள் எல்லாத்தையும் கடந்து சின்ன குழந்தைய ஐந்து வயசு குழந்தையானவர் வெகு தூரம் நடக்கிறார் பல நாட்கள் தொடர்ந்து நடக்கிறார் ஓய்வே இல்லாமல் நடக்கிறார் அவ்வளவு சக்தி உடம்புல அவர்களுக்கு அவர்களிடத்துல பழகினதுனாலே அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஓய்வு எடுத்துக்கிற ஒரு எண்ணம் வருது அப்ப ஒரு அவர் போய் சேர்ந்த ஒரு கொலக்கரை அந்த குளத்துல தீர்த்த அந்த ரொம்ப தாகம் எடுக்கிறது அதுல தேர்த்தமாடி அந்த தீர்த்தபானமும் பண்ணி கொளக்கரைக்கு வந்து உட்கார்றாரு அப்ப மனசுல ஒரு எண்ணம் தோன்றது இந்த சன்னியாசிகள் நமக்கு பகவான் சாட்சாக்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணால அப்படின்னு சொல்லி ஒரு சமயம் அந்த ஒரு தடவை அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ண சொன்ன உடனே பகவான் மானச சாட்சா்காரம் நெஞ்சில சங்கச்சக்க சங்கச்சக்கர தாரியாக பகவான் காட்சி அளித்தான் அதை ஒரு க்ஷணம் பார்த்தார் நிமிஷ நாடி பகவான் ஒரு ரெண்டு மூணு க்ஷணங்கள் இருப்பார் அதுக்கப்புறம் பகவான் மறைஞ்சு போயிட்டார் மறைஞ்சு போன உடனே வெளியில தேடி பார்க்கறாரு திரும்பவும் உள்ள திரும்ப திரும்ப தியானம் பண்ணி பார்க்கறாரு வரல திரும்பவும் மந்திரத்தை பிரயோகம் பண்றார் வரல ரொம்ப வருத்தப்பட்டு கிடக்கார் அப்போ ஆகாசத்துல ஒரு குரல் ஒலிக்கிறது ஒரு அசரீதி நீ குழந்தாய் திரும்பவும் பிரயாசப்பட வேண்டாம் இதனால லாபம் இல்லை உனக்கு பகவான் தன்னிடத்துல உனக்கு ஆதிமுகத்தை வளர்க்க வேணும் என்பதற்காக ஒரு தடவை காட்சி அடித்தான் ஆனால் நீ இன்னும் அசம்ஸ்கிருதனான குழந்தை உனக்கு எக்யோபிய தாரணம் கூட ஆகலை அதனால உன்னால பகவான் சாட்சாக்கரிக்க முடியாது இந்த உடலோட அதனால நீ மேலே வளர்ந்து இதே பகவானுடைய சிந்தனையோட இந்த ஜென்மாவை கழிச்சுட்டு என்ன ஆவாயின்னா சூக்ம சரீரத்தோட பிரம்மாவனுடைய சரீரத்துக்குள்ளே புகுந்து விடுவாய் இந்த கல்பம் முடியற வரையிலும் அப்படியே நீ இருப்பாய் அவருடைய சரீரத்துக்குள்ள அதற்கு பிறகு நீ அடுத்த கல்பத்துல ஸ்வேதவராக கல்பத்துல தேவ ரிஷியாக பிறப்பாய் அப்ப நீ நினைக்கிற போதெல்லாம் பகவான சாட்சா்காரம் பண்ணுவாய் அப்படின்னு சொல்றது ஆகா அதை கேட்டு அதன்படியே இருந்து அந்த ஜென்மாவை கழித்து அந்த கல்ப முடிவுகால வரையிலும் பிரம்மாவனுடைய உடல்ல சூக்ம சரீரத்தோட தங்கி அடுத்து இந்த கல்பத்தினுடைய ஆரம்பத்திலே இவர் நாரத மகர்ஷியாக இவர் பிறக்கிறார் அப்படி பகவானை பத்தி அந்த சன்னியாசிகளிடத்திலிருந்து ஒரு கொஞ்ச காலம் அந்த ஒரு அனன்ய பக்தியோட நான் கேட்ட அர்த்தத்தினாலே இவ்வளவு ஒரு வைபவத்தை அடைஞ்சிருக்கேனே இப்படிப்பட்ட உயர்ந்த பிறவி இனிமேல் எனக்கு பிறவியே இல்லாத மோட்சம்தான் எனக்கு அதே மாதிரி நீரும் அனன்ய சித்தத்தோட பகவானை பத்தின இந்த பாகவத புராணத்தை பண்ணிடறே ஆனால் நீரும் உடைய துக்கம் நீங்கி சந்தோஷமடைவீர்னு அவர் நாரதர் சொல்றார் அதன்படியே வேதவியாச மகர்ஷி செய்யறார் அப்படின்னு பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்துல இந்த சரித்திரமானது நாரதருடைய பூர்வ ஜென்ம விற்காந்தமானது விரிவா சொல்லப்படுறது அந்த எதுக்காக சொல்ல வந்தேன்னா வருஷார்த்தமஷ்டவ் பிரயதேத மாசான் அந்த வருஷா காலம் அப்படின்றதுல இந்த சந்யாசிகள்னா சாதுர் மாச விரதம் இருப்பார் அந்த வருஷா காலமானது இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால அந்த காலத்துல வெளியில சஞ்சரிக்க முடியாது அதற்காக ஒருத்தன் என்ன பண்ண போகணும் அப்படின்னு கேட்டால் மத்த எட்டு மாசங்களிலே இவன் அந்த உணவுக்கான ஒரு பிரயத்தனத்தை பண்ணணும் அப்ப தேடி வச்சு கொள்ளணும் அடுத்து நிசார்த்தம் அர்த்தம் திவசம் ஜேதா நிஷா அப்படின்றது ராத்திரி காலம் ஒரு நாள் பொழுதுல அர்த்தம் அப்படின்றது பாதி வந்து ராத்திரியா போயிடுறது அப்ப பா ராத்திர காலம் அப்ப வந்து நாம் சம்பாதிக்க முடியாது அதனால இந்த ராத்திரி காலத்துக்காக பாதி போதா இருக்கக்கூடிய பகல் காலத்திலேயே இவன் பணங்காசுகளை சேமரி சேகரித்து வச்சு கொள்ளணும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது அடுத்தது பார்த்தக்க ஹேதோகோ வயசா நவேன வயசான காலத்துல உழைக்க முடியாது அதற்காக இளம் வயசுலயே இவன் தரங்களை சம்பாதித்துக் கொள்ளணும் முடிவு காலத்துக்காக அதே மாதிரி நாலாவது பாதத்தில் சொல்றார் பரத்திர ஹேதோகோ இகஜென்மனாச்ச பின் பின்னால ஆமுஷிக பலம் என்ன ஆபவர்க்க பலம் என்ன இவைகள் கிடைக்க வேணுமேயானால் இந்த ஜென்மம் முடிந்த பிறகு நம்மால் ஒன்றும் பண்ண முடியாது அதற்காக இதற்கு இந்த ஜென்மம் முடிந்த பிறகு நாம் நற்கதி அடைவதற்காக இந்த ஜென்மத்திலேயே நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா நல்ல புண்ணியங்களை சம்பாதித்துக் கொள்ளணும் அதற்கான எத்தனத்தை நாம் இப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்றது கடைசியில இந்த ராஜா ஆலோசனை பண்ணா